வணக்கம் நித்தம் ஒருமுத்து என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள மனிதாபிமானம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் பாதியாக இருக்கிறார்களே அவர்களது மீதி பாதி எங்கே போயிற்று என்று விநாயக பெருமானை யாரோ கேட்டார்களாம் விநாயகர் சிவத்தின் பாதிதான் உலகத்தில் ஆண்களாகவும் சக்தியின் பாதிதான் உலகத்தில் பெண்களாகவும் அவதரிக்கிறார்கள் என்றாராம் இப்படி ஒரு கதை நான் படித்தேன் வடமொழி சுலோகம் ஒவ்வொரு மனிதனும் அணுவில் தோன்றியவனே ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் அணுவில் பிறந்தவளே அதனாலேதான் பிறக்கும்போது குழந்தை வஞ்சகம் சூது கள்ளம் கவடு அறியாததாக இருக்கிறது தெய்வீக அணுவின் அடையாள சின்னமே குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாகவே அவதரிக்கிறது பிறகு ஏன் சில குழந்தைகள் திருடர்களாகவும் சில குழந்தைகள் அறிஞர்களாகவும் வளர்கின்றன இறைவன் உலகத்தில் உணர்ச்சிக் களத்தை உருவாக்க விரும்புகிறான் உலகத்தை இயக்க விரும்புகிறான் எல்லா குழந்தைகளும் பிறந்தபோது இருந்தது போலவே வளரும் இருந்துவிட்டால் உலக வாழ்க்கைக்கு அர்த்தம் போய்விடும் மாறுபட்ட உணர்ச்சி இல்லை என்றால் மோதல்கள் இல்லாமல் போய்விடும் மோதல்கள் இல்லை என்றால் உண்மை என்ற ஒன்று அறியப்படாமலே போய்விடும் நிழலருமை வெயிலிலே நின்றறிமின் என்றார்கள் நிழலை உணர வெயில் தேவை மழையை உணர வறட்சி தேவை மனிதாபிமானத்தை உணர மிருகத்தான் தேவை தெய்வீகத்தை உணர மனிதர்கள் தேவை உமையும் மகேஸ்வரனும் படைத்த ஆண் பெண்கள் மூன்று வகையாக மிருகம் மனிதன் தெய்வம் கேவலமான உணர்வுக்கும் உயர்ந்த உணர்வுக்கும் நடுவே சராசரி மனிதன் நிற்கிறான் மிருகத்தை பார்க்கும்போது மனிதாபிமானத்தின் மீது பற்று வருகிறது மனிதனை பார்க்கும்போது தெய்வம் தேவைப்படுகிறது எல்லோருமே தெய்வங்களாகிவிட்டால் தெய்வ தத்துவம் செத்து போய்விடும் எல்லோருமே மிருகங்களாகிவிட்டால் தெய்வமே பயனற்று போய்விடும் நடுவே நிற்கும் மனிதனே உலக இயக்கத்தின் பிதாவாகிறான் அவனை பார்த்தே தெய்வங்களும் மிருகங்களும் உணரப்படுகின்றன அதனால்தான் மிருகத்திற்கும் தெய்வத்திற்கும் நடுவே உள்ள மனிதனிடம் ஒரு அபிமானத்தை வளர்க்க நாம் முயற்சி செய்கிறோம் இதன் பெயரே மனிதாபிமானம் இதிகாசங்களில் வருகிறவர்கள் மனிதர்கள்தான் ராமன் என்ற மனிதன் தன் நடத்தையால் தெய்வமானான் ராவணன் என்ற மனிதன் தன் நடத்தையால் மிருகமானான் பாண்டவர்கள் தெய்வமானார்கள் கௌரவர்கள் மிருகமானார்கள் மனிதனுக்கு மனிதன் அபிமானத்தை வளர்த்தால் மனிதன் உள்ளத்திற்குள்ளேயே தெய்வம் தோன்று விடுகிறது மனத்தை என்கிறார்கள் அதில் அமர்த்தப்படும் தெய்வமே மனிதாபிமானம் ஞானிகள் வானத்தில் இருக்கும் தெய்வத்தை காண முயலவில்லை மனிதனுக்குள்ளே தெய்வத்தை காண முயன்றார்கள் தர்மம் என்ற வார்த்தையின் மூலம் கோவிலில் இருக்கும் தெய்வத்தை மனிதனுடைய இதயத்திற்குள் கொண்டுவர முயன்றார்கள் அன்புள்ளவன் தெய்வம் கருணையுள்ளவன் தெய்வம் கற்பு உள்ளவள் தெய்வம் பண்புள்ளவள் தெய்வம் என்று மனித நிலையின் மேம்பாடுகளை தெய்வ நிலைகளாக குறித்தார்கள் அதனால்தான் உயிர்த்தர உணர்வுகளிலிருந்து மனிதனை மேல்நோக்கி கொண்டு மதம் என்ற ஒரு அமைப்பு தேவைப்பட்டது இத்தனை தடவி போய் இத்தனை முறை நீராடினால்தான் புண்ணியம் என்று எந்த தத்துவமும் சொல்லவில்லை அவை நம்முடைய ஆத்மதிருப்திக்காக நாம் ஏற்படுத்திக் கொண்டவையே குடும்பத்தைவிலாக்கிக் கொள்ள முடியாதவர்கள் துயரங்களை கொட்டி அழுவதற்காக ஏற்படுத்திக் கொண்ட இடங்களில் கோயில்கள் மந்திரிக்கு பதவி போனால் வீட்டை காலி செய்கிறான் மனிதன் பதவி போனால் உலகை காலி செய்கிறான் ஆனால் உயிருள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் மனித பதவியில் இருக்கிறான் மந்திரி பதவி தவறு செய்தால் விசாரணை கமிஷன் போடலாம் மனித பதவி தவறு செய்தால் மகேஸ்வரன் தான் விசாரிக்க வேண்டும் அந்த நீதிமன்றத்தில் மனிதன் கைகட்டி நிற்காமல் இருக்க இகலோகத்திலேயே அவனது தஸ்தாவேஜுகள் சரி செய்யப்பட வேண்டும் சொல்லும் மனிதாபிமானத்தின் சுருக்கம் என்ன நன்மை செய்தவனுக்கு நன்றி காட்டு தீமை செய்தவனை மறந்துவிடு நீ முடிந்தால் நன்மை செய் தீமை செய்யாதே ஒவ்வொரு மனிதனும் இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் பகையும் நோயும் இல்லாத சமுதாயம் உருவாகும் நன்றி வணக்கம்